तापत्रय சச்சிதானந்த விோத்பதித்தாபயா வய நுமதி ஹம் நாத்து ஹரிரவாப்பிப்ப ஹரிங்கிற யோகியானவர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார் இதுவரைக்கும் சொன்னதனுடைய சாரத்தை சொல்லிவிடுறார் உக்த சமஸ்த லக்ஷண சாரமாக அப்படிங்கிறார் ஸ்ரீதரர் இதுவரைக்கும் பாகவதர் தர்மத்தில் பாகவதனுடைய லக்ஷணங்கள்லாம் சொல்லப்பட்டது அந்த லக்ஷணங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லப்பட்டிருக்கு ஹரிரேவ ஸ்வயம் சாட்சாத் எஸ்ய ஹிருதயம் ந விசுஜதி ந முஞ்சதி ஹரிகி யஸ்ய ந விசுஜதி அனைவருடைய துன்பத்தை துன்பத்துக்கு காரணமான பாபங்களை விருப்பு வெறுப்புகளை அறியாமையை இதை ஏற்கனவே சொன்னேன் அதெல்லாம் பண்ணக்கூடியவர் பகவான் அதனால் அவருக்கு ஹரிகின்னு பேர் ஹரதி பாப்பானி ஹரதி துக்கானி ஹரதி ராகத்வேஷோ ஹரதி அவித்யா அவித்யாம் ஹரதி அதனால் அவருக்கு ஹரின்னு பேர் அப்பேற்பட்ட ஹரியானவர் யாருடைய ஹிருதயத்தை விட்டு விலகிறதே இல்லை எஸ்ய ஹிருதயம் ந விசுஜதி ஒருபொழுதும் விட்டு விலகிறது இல்லை நேரடியாக அங்கேயே உட்கார்ந்துருக்கார் இவன் அவரை கட்டி போட்டால் அவர் இவரை விட்டு விலகிறதே இல்லை அது மாத்திரமில்லை அவச அபிஹிதா அப்பி அகவுக நாசா ஹரிஹி எப்போ ஏற்பட்ட ஹரியானவர்னா அதாவது நம்ம வசமே இல்லாமையே பகவானை நாம் பூஜை பண்ணினால் அதாவது கவனமாக இல்லாமல் கொஞ்சம் கவனக் குறைவாக பூஜை பண்ணினா கூட அவர் என்ன பண்ணுறார் நம்முடைய பாபங்களையெல்லாம் அழிச்சுடுறார் நம்முடைய தவறுகளை எல்லாம் நீக்கி நமக்கு பெரிய நன்மையை கொடுக்குற அந்த பரமேஸ்வரர் அவச அபிஹிதோபி அகௌக நாசா அகௌக நாசம் கரோதி யக எவர் ஒருவர் அந்த ஹரிஹிங்கிறவருக்கு விசேஷம் அகௌக ஓகம்னா கூட்டம் அகன பாபம் பாவ குவியல்களை அழிச்சுடுறார் எப்படின்னா எந்த ஒரு பக்தன் சாதாரணமாக பகவானை பூஜை பண்ணினாக்கூட அவனுடைய பாபங்களையெல்லாம் போக்கக்கூடிய அந்த ஹரியானவர் யாருடைய ஹிருதயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாரோ அவனுடைய ஹிருதயத்திலேருந்து அவர் வழியில் வர்றதில்ல அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த ஒரு மனிதன் புறநோக்கிலிருந்து விடுபட்டு அகநோக்கை உடையவனாக ஆண்டவனை நினைக்கிறானோ அவனுக்கு ஆண்டவன் நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறான் அவன் ஆண்டவனை விட்டு விலகுவதில்லை கீதையில் பகவான் சொன்ன மாதிரி சர்வூதஸிதம் யோமாம் பஜத் தேக்கமாஸ்தா சர்வா வர்த்தமானோபி ச யோகி மய் வர்த்தே யோமாம் பசியதி சர்வற்ற சர்வஞ்ச மயி பசிய தசிய அகம் ந பிரணியாமி சஜமே ந பிரசியார் அவனை விட்டு நான் விலகிறது இல்லை என்னை விட்டு அவன் சொன்னார் எங்கும் என்னையே பார்க்குறவனுக்கு அப்படின்னு சொன்னார் அந்த அர்த்தத்தில் நாம் புரிஞ்சுக்கணும் அவச அபிஹிதா அப்ப அகௌகநாச ஹரிஹி சாட்சாத்து எஸ்ய ஹிருதயம் ந விசிறதி அவனுடைய ஹிருதயத்தை விட்டு விலகிறது இல்லை இவன் என்ன பண்ணுறான்னா எவன் ஒருவன் பிரணய ரஷனயா திருத அங்கிரி பத்மா இந்த பேர் அன்பு அப்படிங்கிற கயிறுனால் எந்த பகவானுடைய திருவடியை நன்றாக கட்டி போட்டிருக்கானோ அவன்தான் பாகவத பிரதான உக்தா பவதி சா அவன்தான் பாகவதர்களுக்குள்ள பகவானை தன்னுடையவனாக ஆக்கிக்கொண்டு பகவானுடையவனாக தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறவன் அவன் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறான் என்று பாகவத தர்மங்களை பற்றி நிமி சக்கரவர்த்தி கேட்ட கேள்விக்கு அழகா பதிலை சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுகிறார் ஹரிங்கிற யோகியானவர் நவயோகிகளில் ஒருத்தர் இந்தளவுல நான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் இந்த அதாமும் பூர்த்தியாகிறதுமவாபுராணேசே நாரதவசுதேவசம்வ்த்தீசீஷார்பணமஸ்து விசதிநாட்சாத் ஹரிரவாப்பகன பிரணயரிபா சபவதி பிரதான உரிமத் பகவராணே ஏகாதாரீக்கிருஷாப்பணமஸூ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனுமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்